பிலேமோன் அதிகாரம் ஒன்று கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமொத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேடையாளமாயிருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் உடன் போர் சேவகனாகிய உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கர்த்தராய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தபான்களிடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோனியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் சகோதரனே பரிசுத்த வான்களுடைய உள்ளங்கள் உம்மாலை இலைப்பாரினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம் ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்கள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன் என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனைசி முக்காக உம்மை மன்றாடுகிறேன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன் என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றிருந்தேன் ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை அவன் எந்தெந்தைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை பிரிந்து போனானாக்கும் எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்கும் எவ்வளவு பயமுள்ளவனாயிருக்க வேண்டும் ஆதலால் நீர் என்னை உம்மூடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன் நான் அதை செலுத்தி தீர்ப்பேன் நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே ஆம் சகோதரனே கர்த்தருக்குள் உம்மாலை எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும் கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இலைப்பாரப்பண்ணும் நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயத்து உமக்கு எழுதியிருக்கிறேன் மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும் கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற யப்பா பிராவும் என் உடன் வேலையாட்கள் ஆகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே இருப்பதாக ஆமேன்